அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து திருக்குற்பாக்களை அறிந்து கொண்டு வருகிறோம் கடைசியாக அறிவுடைமை அதிகாரத்திலே ஏழாவது குரலுக்கு பொருளை பார்த்தோம் வரப்போவதை முன்னமே அறிந்து தன்னை காத்து கொள்கின்றவர்களே அறிவை நன்கு பயன்படுத்துகின்றவர்கள் ஆகிறார்கள் வரப்போவதை முன்னமே அறிந்து தங்களை பாதுகாத்து கொள்ள தெரியாதவர்கள் அறிவில்லாதவர்கள் என்ற கருத்தை கடைசியாக பார்த்தோம் அறிவை நன்றாக பயன்படுத்தாதவர்கள் அரியும் ஆற்றலின் அருமை பெருமைகளை உணர்ந்து அறிவை நன்கு பயன்படுத்தாதவர்கள் என்று அந்த குரலுக்கு பொருள் பார்த்தோம் இப்பொழுது எட்டாவது குரல் பாவுக்கு பொருள் சொல்லுகிறேன் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இந்த குரல்ல வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தினுடைய சுருக்கம் இதுதான் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறதுதான் அறிவுடையவனுடைய செயல்பாடாகும் அறிவுள்ளவனுக்கு லட்சணம் அவனுக்கு அறிவு இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அறியாமைங்கிறார் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுறது புத்திசாலியோட காரியம்னு சொல்கிறார் ஆக அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை பேதைமைன்னா அஜானம் அறியாமைன்னு அர்த்தம் பேதைமைன்னே ஒரு அதிகாரம் இருக்கு அதையும் நாம் படிக்க போகிறோம் ஏன்னா இப்ப அறிவுடைவை படிச்சிருக்கிறதுனால அடுத்தபடியா அதைத்தான் சொல்லணும்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அதுவும் பொறுப்பாள தான் வருகிறது அரசனுக்கு அஞ்சாமை அறிவு ஊக்கம்னு இறைமாட்சியில சொன்னார் இது அஞ்சாவது அதிகாரம்தான் ராஜாவுக்கு பயம் இருக்கக்கூடாது துணிச்சல் இருக்கணும் துணிவோட ராஜ்யத்தை நடத்தணும் அப்படின்னு முன்னால சொன்னார் ஆனா அதே சமயம் பழி பாவம் கேடுக்கு பயப்படணுங்கிற சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செயலை நீ செஞ்சையானா அது பாவமா மாறி பிற்காலத்துல உனக்கு துன்பத்தை கொடுக்கும் பாவம் துன்பத்தை கொடுக்கும் ஆக அது மாத்திரமில்ல அறிஞர்கள் பெரியோர்கள்லாம் நம்மளை பழிப்பார்கள் பாவங்கிறது பின்னால வேலை செய்யும் ஆனா பழிங்கிறது இப்பவே வந்துடும் பெரியோர்கள்லாம் இப்படியா வாழ்றது அப்படின்னு பழிப்பார்கள் ஆக பாவம் பழி அதனால் வரக்கூடிய கெடுதல் துன்பம் இதுக்கெல்லாம் நாம் பயப்படணுங்கிறார் இது அஞ்ச வேண்டியது அஞ்சப்பட வேண்டியது ஆக அஞ்சுவது அஞ்சாமை அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமல் இருப்பது பேதைமை அஜானம் அறியாமை இக்னரன்ஸ் அஞ்சுவது அஞ்சல் எதுக்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சுவது அறிவார் தொழில் அறிவுடையவர்களுடைய செயல்பாடு அறிவுடையவர்கள் அப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொள்வார்கள் அறிவார் தொழில் என்னவென்றால் அஞ்சுவது அஞ்சல் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறது ஆகவே இதெல்லாம் பின்னாலேயும் நிறைய பார்க்க போறோம் இருந்தாலும் தீவினை அச்சம்னே ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கார் அறுத்து அல்ல பாக்குறோம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கார் ஆனா இந்த குரலுக்கு தான் இப்ப நம்ம அர்த்தம் பார்க்கிறோம் அந்த குரலுக்கு அர்த்தம் பார்க்குற பார்க்கலாம் ஆக இந்த குரலை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அறிவுடையவன் பழி பாவம் கேடுக்கு பயப்பட வேண்டும்ன்னு சொல்ற யாரு பழி பாவம் கேடுக்கு பயப்படுறானோ அவன்தான் அறிவை உடையவன் சுய அறிவை நன்கு பயன்படுத்துபவன் என்ற பொருள் இந்த குரல் பாவிலே இருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு குரலாக நான் கருதுகிறேன் ஆகவே இந்த குரல்பாவினுடைய பொருளை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்போம் உள்ளந்தோறும் வள்ளுவம் உயர்ந்து ஓங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்